நட்டின நெய்யர்களுக்கு வணக்கம் தினம் வரத்துல வெங்கடேஷன் நட்டினின் அதாவது தினசரி உணவுல நம்ம வந்து கம்பல்சரி பீட்டோட சாப்பிடாங்க சாப்பிட்டா ரத்தம் சுத்தி சுத்தமா இருக்கும் நிறைய நிறைய பிளட் உருவாகும் நமக்கு செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டு அதுல உள்ள நடுவில் உள்ள மகர தந்தத்தை எடுத்துட்டு விடுதல் வெறும் நாவல் பழம்ல கிடைக்கிற நாவல் பழத்தை தினசரி எல்லாருமே சாப்பிட்டுக்கணும் அப்ப நம்ம ரத்தம் சுத்தமா இருக்கும் ஆப்பிள் பழத்தில ஆப்பிள் பழம் எடுத்துட்டு வந்து நல்லா சார் பண்ணிட்டு அது ஜூஸோட கேரட் ஜூஸ் அது மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் இது ஆப்பிள் சார் ஒரு டம்ளர் கேரட் சார் ஒரு அரை டம்ளர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தினசரி சாப்பிட்டா ரத்தம் சுத்தமா இருக்கும் நிறைய பிளட் உருவாகும் எழுந்த பழம் நிறைய பேருக்கு எழுந்த பழமே பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது இந்த எழுந்த பழத்தை சீசன் டைம்ல தினசரி சாப்பிட்டோம் தான் ரத்த சுத்தமா இருக்கும் அதே மாதிரி திராட்சை ஏதோ ஒரு கருப்பு திராட்சையா இருந்தாலும் சி சிலஸ் திராட்சையா சரி கம்பல்சரி நம்ம வந்து தினசரி திராட்சை சாப்பிட்டா நமக்கு வந்து ரத்த சுத்தமா இருக்கும் முக்கியமானது இஞ்சி சார் இருக்கு இல்லைங்களா அதுல கொஞ்சம் இஞ்சி சாரோட தேன் கலந்து சாப்பிட்டா நல்ல ரத்த சுத்தமாக ரத்தமும் நிறைய பிளட் நமக்கு உடம்புல நிறைய வரும் அதாவது இன்னைக்கு ஏன் ரத்த சுத்த ரத்தம் சுத்தத்தை பத்தி சொல்லிருக்கேன்னா நமக்கு உடம்புல முக்கியமானது பிளட் நமக்கு பிளட்டு சுத்தமா இல்ல பிளட்டு இல்ல அப்படின்னா நம்மளை தேடி நிறைய வேதிகள் வரும் காய்ச்சல் சளி இருமல் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லா வேதிகளும் நம்மளை தேடி வருங்க அதனால நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் இல்லீங்களா அதுக்காக இன்னைக்கு ரத்த சுத்தமா வச்சுக்கணும் என்ற தலைப்போட உங்ககிட்ட பேசிருக்கேன் மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பாக்கும் வரை நன்றியுடன் விடை பெறுகிறேன்